பாடம் முப்பத்தி எட்டு ஈமான் இஸ்லாம் இஹ்ஸான் மறுமை நாளின் ஞானம் ஆகியவற்றை பற்றி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் கேட்டதும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வழங்கிய பதிலும் அதில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களின் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக ஜிபிரீல் அலி ஹலாம் அவர்கள் வந்திருந்தார்கள் நபி சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் ஜெபிரீல் அலிசலாம் அவர்களுக்கு வழங்கிய பதில் அனைத்தையும் மார்க்கமாகவே கருதி அப்துல் கைஸ் குழுவினருக்கு ஈமானை பற்றி நபி சொல்லு அலிஹி வசல்ல அவர்கள் விளக்கியது எவர் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியை தமது மார்க்கமாக தேடிக்கொண்டாரோ அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி வசனம் என்று அல்லாஹுவின் கூற்று